நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரிதா ஜோ இன்றைய கதையோடு விளையாடுவின் கதை வளரும் ஆசைகள் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வந்து துறவு பூண்டு தனிமையில் ஆழ்ந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பினான் அதனால அவன் ஒரு நாள் என்ன பண்ணா தன்னோட வாழ்க்கையை லட்சியமாகவே அதை எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் போய் குடியில் அமைச்சு வாழ தொடங்கினான் நாலு மூணு தவம் பண்ணான் ஆன்மீக விஷயங்களை குறித்து தான் நிறைய சிந்திச்சுட்டு இருந்தான் அவனோட நாட்கள் இப்படியே கழிஞ்சிட்டு இருந்தது அங்க அவன் ரொம்ப எளிமையான முறையில் வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் துவச்சு உளுத்தி போட்டிருந்த வேட்டியை எலி கடிச்சு ஓட்டையாக்கிருச்சு இந்த சம்பவத்தை அவன் பொருட்படுத்தாம விட்டுருக்கலான் ஆனா அவன் என்ன நினைச்சான் தன்னோட துணியில எலி கடிச்சிருச்சு நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கலாம் ஆனா இந்த சம்பவ அவனை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த சம்பவத்தினால உடனே அவன் தியானம் செய்யறதெல்லாம் விட்டுட்டு தன்னோட வேட்டியை கடிச்சு ஒழிப்பதுக்காக தீவிரமா சிந்திச்சான் முடிவுல அவன் எழிய ஒழிக்கிறதுக்காக ஒரு பூனைய தேடி கொண்டு வந்தான் அந்த பூனை போயிட்டான் அப்புறம் எலி வந்துடுமே அதுக்காக அவன் அந்த பூனையை நிரந்தரமா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சான் பூனைக்கு பால் வாங்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது பாலுக்காக ஒரு பசுவை வாங்குறான் ஆனா அந்த பசுவை வாங்கின மட்டும் போதுமா அதை பராமரிக்க ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு நினைக்கிறான் இல்லன்னா ஒரு யோசனை செஞ்சு ஒரு முடிவு பண்றான் ஆள் வச்சா நம்ம வந்து பணம் கொடுக்கணும் நம்ம அந்த அளவுக்கு பணம் கிடையாது இலவசமா யாராவது பார்க்க வருவாங்களேன்னா கண்டிப்பா பாக்க மாட்டாங்க இதுவே நமக்கான ஒரு பெண்ணு இருந்தா இலவசமா பாப்பாங்களே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் அவங்க வந்தாங்கன்னா இந்த மாட்டை பாத்துக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தைகள் பிறக்குது இப்போ அவனோட முழுமையான ஒரு லட்சியம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குடும்பத் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஞானம் லட்சியத்தை மறந்து ஒரு முழுமையான குடும்பத் தலைவனா மாறிட்டான் நம்ம என்னைக்குமே லட்சியத்துக்கு தொடர்பான ஆசைகளை மட்டும்தான் நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த கதை அழகா சொல்லி இருக்கு லட்சிய லட்சியத்திற்கு தொடர்பற்ற ஒரு ஆசையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் திசை மாறி போகும் இது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்பட்ட கதை தான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய லட்சியங்களும் திசை மாறி போயிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்ற சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள் சின்ன சின்ன ஒரு தொந்தரவு சின்ன சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மள மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயன் பயணப்படுற பயணத்தில் நம்மளை அதிலிருந்து விலக்கி வைக்கிது ஸோ என்றைக்குமே நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதெல்லாம் தவிர்த்து போயிடலாம் விஷயங்களை பெரிய விஷயங்களை எடுத்துக்காம தவிர்த்துட்டு போயிடலாம் மீண்டும் அடுத்த கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்